ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம மயே மன ஆதத்ஸ மயிபும் நேசையயே அத்தூர் மயே மன ஆதத்ஸ அஜுன மையேவாங்கிறது விஸ்வரூபத்தில் விஸ்வரூபமாகிய என்னிடத்தில் சகுண ஈஸ்வரனாகிய விஸ்வரூபமாகிய என்னிடத்தில் மனதை வைப்பாயாக மன ஸ்தாபய அதாவது உன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் என்னை நினைத்தே செலுத்துவாயாக அப்படின்னும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் கோபமோ தாபமோ எதா இருந்தாலும் சரி எல்லாம் விஸ்வரூபத்தில் சமர்ப்பணம் அப்படின்னு அந்த ஒரு ஆட்டிடியூடை டெவலப் பண்ணணும் ஆக மனதை விஸ்வரூபத்திலேயே வைப்பாயாக மை புத்தி நிவேசைய விஸ்வரூப ஜானத்தையே விஸ்வரூபத்தை பற்றி வாக்கியங்கள் இருக்கோ சாஸ்திரங்களில் பெரும்பாலும் வேதங்களில் விஸ்வரூபந்தான் அதிகமாக உபதேசிக்கப்பட்டிருக்கு ஏகரூபத்தில் விஸ்வரூபம் விஸ்வரூபத்தில் ஏ இருக்கக்கூடிய பகவான் ஒரு வடிவத்தில் கூட விஸ்வரூபத்தை தான் தரிசனம் பண்ணுவோம் பசுமாட்டில் குதிரையில் பார்க்குற மாதிரி ஒரு விக்கிரகத்துலையும் விஸ்வரூபத்தை தான் நாம் இன்வோக் பண்ணுறோம் எழுந்தருளை பண்ணுறோம் அதே மாதிரி விஷ்வம் பிரபஞ்சத்தையே நாம் பார்க்குற போது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்க கற்றுக்கிறது தான் புத்தியை வைக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதை பற்றின சாஸ்திர வாக்கியங்களை எல்லாம் ஞாபகம் வைத்து அதையே நாம் தியானம் பண்ணலாம் அறிந்து கொள்வதும் தியானிப்பதும் விஸ்வரூபமாகவே இருக்கட்டும் விஸ்வரூபத்தை பற்றிய சாஸ்திர வாக்கியங்களை ஸ்தோத்திர வாக்கியங்களை எல்லாம் அறிந்து விஸ்வரூபத்திலேயே மனசை வைக்கணும் நிவசிஷ்யசி மையேவ அப்படி இருந்தாயே ஆனால் என்னுடைய அனுகிரகத்தினால அந்த விஸ்வரூப ஸ்வரூபமாகவே உன்னுடைய மனசு ஆயிடும் நிவசிஷ்யசி மய்யேவ, விஸ்வரூபாத்மகமா இருக்கிற என்னிடத்திலேயே உன் மனம் ஒடுங்கிவிடும் அதற்கு பிறகு மனசுக்கு பக்குவம் வரும் வேதாந்தம் படிப்போம் அதுவேற விஷயம் ஆனா இந்த இடத்துல என்னிடத்திலேயே இருப்பாய் அப்படின்னா உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் என்னுடைய விஸ்வரூபத்திலேயே விருப்பு வெறுப்பின்றி ஒடுங்கி இருக்கும் ந சம்சயகா இந்த விஷயத்திலே உனக்கு சந்தேகம் வேண்டாம் இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பிரியற வரைக்கும் இந்த உன்னுடைய மனசு விஸ்வரூப தரிசனத்திலேயே நிலைச்சிருக்கும் அல்லது மனசுக்கு பக்குவம் ஏற்பட்டு குருவினிடத்தில் சென்று அரூப தத்துவமாகிய அக்ஷர உபாசனையை பண்ணி சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி மோக்ஷத்தை அடைவாய் ஆக இந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் இப்போ இந்த மூன்று ஸ்லோகங்கள் ஆறு ஏழு எட்டு மூன்று ஸ்லோகங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னென்னா செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டு அது விஸ்வரூபாத்மகமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி படிக்கிறதெல்லாம் அவரை பற்றியே படித்து விஸ்வரூபத்தை பற்றியே படித்து விஸ்வரூபத்தையே தியானம் பண்ணி கொண்டிருந்தா அந்த விஸ்வரூபமயமா மனசு ஆகிவிடும் பிறகு அந்த பக்குவத்தினாலே அவனுக்கு மேலும் தத்துவங்களை படிக்கிற வாய்ப்பு அமையும் அல்லது அடுத்த பிறவியில் சிறந்த வாய்ப்பு அமையும் எப்படி இருந்தாலும் அரூப ஜானத்தினால்தான் மோட்சம்ங்கிறதுல ரெண்டாவது கருத்து கிடையாது ஆஹ நிவசிஷ்யசி மையேவ அத்த ஊர்த்வம் இந்த விஷயத்தில் சந்தேகம் தேவையில்லை ஊர்த்வங்கிறதுக்கு பிராரப்த போகத்தை அனுபவித்த பிறகு இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு அதாவது மரணத்திற்கு பிறகு மையேவ நிவசிஷ்யசி அந்த கிரமமுக்தி சாதனத்தை மோக்ஷத்தை எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னபடி அதை அடைவாய் அல்லது தத்துவஜானத்தை பெற்று முக்தியை அடைவாய் அடுத்த பிறவியில் என்பது கருத்து ந சம்சயகா இந்த விஷயத்தில் சந்தேகம் வேண்டாம் விஸ்வரூப தியானத்தினால் காலப்போக்கில் ஞானத்தை பெற்று முக்தி அடைவாய் என்பதில் சந்தேகம் தேவையில்லை பரிபூர்ணமான ஸ்ரத்தையை இதில் வைப்பாயாக என்பது கருத்து அப்படி விஸ்வரூப உபாசனை செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு அடுத்த படிக்கு பகவான் செல்லப்போகிறார் அந்த படியை அந்த அடுத்த நிலையை நாளைக்கு நாம் படிக்கலாம் ஆக நிர்குண உபாசனை பண்ண முடியலேன்னா சகுண உபாசனையில் விஸ்வரூப உபாசனை பண்ணணும் சகுண உபாசனையிலும் விஸ்வரூப உபாசன பண்ண முடியல ஏகரூப உபாசன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரப்போகிறது நாளைக்கு தொடர்ந்து படிப்பதற்கு பகவானை பிரார்த்தித்துக் கொண்டிருப்போம் மையே வன ஆதத்வ மயிபு நிவசிஷ் மையேவ அத்தவரம் நம்சய